وقل علي ونعوذ بالله من شرور همسنا ومن سيائات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد الا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا داعيا الى الله باذنه بصراج منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله وإذ قال ربك للملائكة إني خالق بشرا من صلصال من حمأ مسنون فإذا سويته ونفقت فيه من روحي فقعوا له ساجدين فسجد الملائكة كلهم أجمعون إلا إبليس أباء يكون مع الساجدين قال يا إبليس ما لك أن لا تكون مع الساجدين قال لم أكن لأسجد لبشر خلقته من سلسال من حمأ مسنون قال فاخرج منها فإنك رجيم وإن عليك لعنتي إلى يوم الدين شكرا கனியத்திற்குரிய பெரிய சூரத்து என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஏழு ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டுள்ளன வயது கால ரலில் மலாய்கா மலக்குகளுக்கு உன்னுடைய ரப்பு சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் எண்ணிப்பார்கள் நான் ஒரு மனிதனை படைத்துள்ளேன் மின் சல்சானி மின் ஹமஇம் காய்ந்த கருப்பு நிறமுள்ள ஓசை தரக்கூடிய களிமண்ணினால் ஒரு மனிதனை நான் படைத்துள்ளேன் அந்த மனிதனை நான் ஒழுங்காக சமைத்த அமைத்த நேரத்தில் அந்த மனிதனுக்குள்ளே நான் என்னுடைய ரூஹை ஊதிய நேரத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு நான் சொன்னேன் வழக்குகளை பார்த்தலா சொல்ல உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த உருவத்திற்கு சஜிதா செய்தவர்களாக நீங்கள் கீழே விழுங்கள் என்று நான் சொன்னேன் ن... فَسَجَدَ அனைவருமே அந்த உருவத்திற்கு சஜிதா செய்தார்கள் இபிலிசை தவிர அபா அவன் மறுத்தான் ஐய கோணமாக சாஜிதீன் சஜிதா செய்யக்கூடியவர்களுடன் அவன் இருப்பதை மறுத்தான் காலையா இபிலிஸ் அல்லாஹ் சொன்னான் இபிலிசே உனக்கு என்ன வந்தது சஜிதா செய்யக்கூடியவர்களுடன் சேராமல் இருப்பதற்கு என்ன வந்தது என்று அல்லாஹால கேட்டார் கால அவன் சொன்னான் ஒரு மனிதனுக்கு நான் சஜிதா செய்ய முடியாது காய்ந்த கருப்பு நிறமுள்ள தட்டினால் ஓசை வரக்கூடிய ஒரு களிமின் களி மண்ணிலிருந்து நீ படைத்தாயே அந்த மனிதனுக்கு நான் சஜிதா செய்ய முடியாது என்று சொன்னான் சொன்னான் இதை விட்டு நீ வெளியே அறிவிடு சஜிதா செய்ய நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் இங்கிருந்து நீ வெளியே அறிவிடு ரஜி நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவன் அல்லது தூக்கி எறியப்பட்டவன் வைண அலைக்கல் ஆயனத்த இலா யோமித்தீன் நிச்சயமாக உன் மீது விசாரணைக்குரிய நாள் உரைக்கும் என்னுடைய சாபம் உனக்கு உண்டு கால ரிஃபியா யோமிஷ் கேட்டான் என்னுடைய ரப்பே எனக்கு கொஞ்சம் தவணை கொடு மனிதர்களெல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாள் உரைக்கும் எனக்கு தவணை கொடு என்று கேட்டான் அல்லாஹு சொன்னான் கால அல்லாஹ் வய இணக்க மிளல் மூவரின் இலாத்தில் இலா எவின் வக்கத்தில் மாழ் நிச்சயமாக நீ தவணை கொடுக்க படக்கூடியவன் தவணை கொடுக்கப்பட்டவர்களில் உள்ளவன் குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் நாள் வரைக்கும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீ தவணை கொடுக்கப்பட்டவர்கள் உள்ளவனாக இருப்பாய் இருக்கிறாய் என்று அல்லாத்தாலா பதிலளித்தான் என்று அல்லாஹத்தான் இது முன்னால் இது மாதிரி இரண்டு மூன்று இடங்களிலே வந்திருக்கின்றது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹத்தாலா படைத்து மலகுகளை சஜிதா செய்ய சொன்ன விஷயம் ஆரம்பத்தில் பக்ராவில் வந்தது பின்னாலும் வந்தது இரண்டு மூன்று இடங்களிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் சில கருத்துக்களை புதியதாக சொல்லுகின்றான் நான் ஒரு மனிதனை படைத்துள்ளேன் என்று சொல்லும் பொழுது வெளித்தோற்றத்திலே மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே என்னுடைய ரூஹை நான் செலுத்தி இருக்கின்றேன் என்னுடைய ரூஹ என்று சொன்னால் என்னால் படைக்கப்பட்ட ரூஹ் என்பதாக அர்த்தம் அந்த ரூஹ் அல்லாஹாலாவுடைய விசேஷமான அருள் பெற்ற ரூஹ் அந்த ரோகை அந்த உடலுக்குள்ளே நான் செலுத்தி இருக்கின்றேன் களிமன்தான் காய்ந்து விட்ட களிமன்தான் கருப்பு நிறமானதுதான் தட்டினால் ஓசை வரக்கூடிய அளவுக்கு காய்ந்து விட்ட ஒரு களிமண் ஆனாலும் அதை நான் எப்படி அழகாக உண்டாக்கி இருக்கின்றேன் என்பதை நீ பார்க்க வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹத்தலா குறிப்பிடுகிற சிந்திக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான் அந்த மனிதனை நான் மிகச்சரியாக அமைத்த பொழுது எப்படி எந்தெந்த உறுப்பு எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் அதனுடைய ஆற்றல்கள் எப்படி இருக்க வேண்டும் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹத்தல்லா தன்னுடைய அறிவின் மூலமாக கொண்டு அதை நான் சமைத்த பொழுது என்பதாக சொல்லுகின்றான் சரியாக்கிய பொழுது வெறும் களிமண் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த உருவத்தை போன்று களிமண்ணினால் அல்லாஹல்லா செய்தான் நான் பார்க்குறோம் பொம்மைகள் செய்யப்படுகின்றன களிமண்ணினால் செய்கின்றார்கள் அந்த களிமண்ணினால் செய்யப்பட்ட அந்த பொம்மைக்கு ஏதாவது ஆற்றல் இருக்கின்றதா ஏதாவது சக்தி இருக்கின்றதா அதுக்கு கண் வைத்திருக்கின்றார்கள் கண்ணால் பார்க்க முடிகின்றதா காது இருக்கின்றது காதினால் கேட்க முடிகின்றதா நாக்கு இருக்கின்றது பேச முடிகின்றதா கை கால்கள் இருக்கின்ற அசைக்க முடிகின்றதா உறுப்புகளை செய்து வைத்திருக்கின்றார்கள் அந்த பொம்மையிலே ஆனால் எந்த உறுப்பும் செயல்பட முடியாது எந்த உறுப்பும் வேலைக்கு சில அறிவியல் முறைப்படிக்கு இப்படி ஒரு பொம்மையை செய்கின்றார்கள் கண்காது நாக்கு மூக்கு கை கால் எல்லாவற்றையும் வைத்து செய்கின்றார்கள் உள்ளே ஒரு கூடுதான் இருக்கும் ஆனால் சில இயந்திரங்களின் மூலமாக அதை இயக்குகின்றார்கள் அது வேலைகளை செய்கின்றது நடக்கின்றது கைகளை ஆட்டுகின்றது கண்ணை விழிக்கின்றது நாக்கினால் பேசுவதை போன்று சாடை செய்கின்றது ஆனால் பேசுவது நாக்கல்ல அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிஷின் ஒரு இயந்திரம் அது பேசுகின்றது ரோபோ என்று சொல்லுகின்றார்கள் அது எல்லா வேலையும் செய்யக்கூடிய அமைப்பில் அதை உண்டாக்கி இருக்கின்றார்கள் ஆனாலும் மனிதனை போன்று ஆக முடியாது ரோபோவை செய்தவர்கள் என்று பா அறிவியலார் சொல்லுகின்றார்கள் என்னதான் இருந்தாலும் மனிதனை போன்று சமைக்க முடியாது உண்டாக்க முடியாது என்பதால் எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ந்தாலும் கூட மனிதன் இயங்குவதைப் போன்று அந்த ரோபோவினால் இயங்க முடிய இன்றைக்கு மேலை நாடுகளிலே குறிப்பாக ஜப்பானிலே நாம் பார்க்கின்றோம் இந்த ரோபோக்கள் நிறைய வேலைகளை செய்கின்றன மின்சார வேலைகளுக்காகவிட்டி அதிகமாக ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன மனிதன் மனிதனை அந்த வேலையை செய்யும் பொழுது மனிதன் அந்த வேலையை செய்யும் பொழுது மின்சாரம் தாக்கி அவனுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது இறந்தும் விடுகின்றான் ஆனால் ரோபோக்கள் அதே மாதிரி வேலைகளை செய்கின்றன அவை இறப்பது கிடையாது மின்சாரத்தினால் தாக்கப்படுவது என்பதும் கிடையாது மின்சாரத்தினால் ஆபத்து என்பதும் அதற்கு கிடையாது வேலைகளை செய்கின்றன என்ன வேலைகள் செய்தாலும் கூட அந்த வேலை வாங்கக்கூடியவர் மனிதன் தான் மனிதன்தான் அதனை அதனை வேலை வாங்க வேண்டும் அந்த மனிதனை சொல்லுகின்றான் செய்துவிட்டு அந்த மனிதனை சொல்லுகின்றான் மனிதனை போன்று வேலை பார்க்க முடியாது என்ன இருந்தாலும் மனிதனை போன்று வேலை பார்க்க முடியாது ரோபோவை செய்து ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே அதனை வைத்து அதற்கு வேண்டிய கட்டளைகளை எல்லாம் அதனுடைய இயந்திரத்திலே அமைத்து வைத்துவிட்டு வெளியே சென்று விடுகின்றார்கள் இவர்கள் வீட்டுக்காரர்கள் திரும்பி வரும் வரைக்கும் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் சமைக்க வேண்டும் சுடுநீர் போட வேண்டும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும் டெலிஃபோன் வந்தால் அதை எடுத்து யார் என்று கேட்க வேண்டும் என்ன செய்திகள் சொல்லுகின்றார்களோ அதை பதிவு செய்ய வேண்டும் இப்படி பல்வேறு விதமான கற்றளைகள் எல்லாவற்றையும் ரோபோ செய்கின்றது ஆனால் மனிதனை போன்று செய்ய முடியாது மனிதனை போன்று செய்ய முடியாது கட்டளைகளை டெலிஃபோன் மணி ஒழித்தால் டெலிஃபோனை எடுத்தால் ஹலோ என்று கேட்கின்றது யார் பேசுகின்றார்கள் என்று கேட்கின்றது அவர்கள் சொன்னால் அதற்கு இரண்டு மூன்று பதில்களை மட்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள் அதை மட்டுமே பேச வேண்டும் பேச முடியும் யார் பேசுகின்றார்கள் அவருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் சமயோஜிதமாக என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றால் என்றெல்லாம் அந்த ரோபோவுக்கு தெரியாது ஆனால் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்தான் அல்லாஹத்தாலா ஒரு களிமண்ணினால் படைத்தான் இயந்திரம் கிடையாது உலோகங்கள் இல்லை வெறும் களிமண்ணினால் படைத்தான் கண் காது மூக்கு நாக்கு என்று பல நூற்றுக்கணக்கான உறுப்புகளை அல்லாஹத்தாலா அந்த களிமண்ணினாலேயே செய்தான் அந்த களிமண்ணிக்குள்ளே அல்லாஹத்தாலா தன்னுடைய ஆற்றலை வைத்தான் அதான் இங்கே அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் ரோஹி என்னுடைய ரூஹை ஊதினேன் என்பதாக சொல்லுகின்றான் என்னுடைய ரூஹை நான் ஊதினேன் அதை சரியாக சமைத்த பின்னால் என்னுடைய ரோஹை ஓதி அல்லாஹாலாவுடைய ரூஹ் என்று சொன்னால் அல்லாஹுடைய உடலில் இருந்து அவனுடைய தாத்திலிருந்து வந்தது என்று அர்த்தம் அல்ல அந்த ரூகம் படைக்கப்பட்டதுதான் இந்த களிமண்ணும் படைக்கப்பட்டது தான் அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஒரு பொருள்தான் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு சக்தி அது ரூஹ் என்பது எப்படி அந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட அந்த ரோபோவுக்குள்ளே மின்சாரம் செலுத்தப்பட்டால்தான் அது வேலை செய்யும் மின்சாரம் இல்லாமல் வேலை செய்ய முடியாது மின்சாரத்தை ஏதாவது ஒரு வகையிலே அதற்குள்ளே உற்பத்தி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அது பேசும் நடக்கும் எல்லா காரியங்களையும் செய்யும் அதுபோன்று இந்த கழிவுணையால் செய்யப்பட்ட இந்த உருவத்திற்குள்ளே அல்லாஹத்தாலா மின்சாரம் அல்ல அதைவிட பல்லாயிரக்கணக்கான மடங்கு ஆற்றல் உள்ள ரூ என்பதை உள்ளே வைத்தார் அதே என்னுடைய ரூ என்று சொல்லுகின்றான் அல்லாஹத்தாலா அப்படின்னா அது சிறப்புக்காக வேண்டி சொல்லுகின்ற அல்லாஹத்தான் பைத்தி என்னுடைய அருள் என்னுடைய அருள் என்னுடைய பூமி அப்படின்னு சொல்றான் நபி சாதி அரை சலாத்துக்கு ஒரு ஒட்டகத்தை தந்தான் அது நாக்கத்துலா அல்லாவுடைய ஒட்டகம் அப்படின்னு சொல்றான் ரமலான் மாசத்தை ஷஹருல்லா அல்லாவுடைய மாசம் அப்படின்னு இதெல்லாம் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹின் பக்கம் ஒரு பொருள் சேர்க்கப்பட்டால் அந்த பொருள் மிகப்பெரிய சிறப்பிற்குரியது என்பதாக அர்த்தம் அதுபோன்று என்னுடைய ரூஹ் என்று அல்லாஹத்தாலா இங்கே குறிப்பிடுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறது சரி மிகச்சரியாக அமைத்து அல்லாஹாலா அந்த ரோஹை உள்ளே செலுத்திய உடனே இந்த மண்ணினால் செய்யப்பட்ட இந்த உறுப்புகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்து கண்களால் பார்த்தார் நாவினால் பேசினார் காதினால் கேட்டார் கைகளை இஷாரா செய்தார் கால்களால் எழுந்து நடந்தார் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆதம் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் அற்புதமான ரூஹம் அந்த ரூ அந்த ரூகை செலுத்திய பின்னால் ஒரு அற்புதமான மனித வடிவம் அங்கே தயார் செய்யப்பட்டது பிறகு இப்படி ரூஹை ஊதிய பின்னால் அப்பொழுதுதான் அல்லாஹாலா சொன்னான் வழக்குகளை பார்த்து இதை பார்த்தீர்களா ஒரு அற்புதமான உருவத்தை நான் செய்திருக்கின்றேன் நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி அற்புதமான உருவத்தை பார்த்து மலக்குகள் எல்லாம் அதிசயங்கள் பூமியில் அதிசயங்களை அல்லாஹாலுடைய ஆற்றலை அவருடைய அறிவை விளக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் பார்த்து நமக்கெல்லாம் தெரியாது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிப்பட்ட அதிசயங்கள் வான உலகத்திலும் அதற்கு சொர்க்கத்திலும் நரகத்திலும் இருக்கின்றன பறந்து விரிந்திருக்கக்கூடிய மனிதனுடைய ஆற்றலுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் வழக்குகள் பார்த்து இருக்கின்றார்கள் நீங்கள் பார்த்த எல்லா அதிசயங்களை விட மிக அற்புதமான ஒரு படைப்பு எங்கே இந்த மனிதன் ஆகவே இவருக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்ல தல கட்டம் கா கீழே விழுங்க காழே விழுங்கள் சாஜிதீன் சஜிதா செய்தவர்களாக கீழே விழுங்க அப்போ அந்த கூட்டத்தில் இபிலிசும் முன்னர் மேல உள்ள ஆயத்துல போன வாரம் சொல்லப்பட்டது மனிதனை படைப்பதற்கு முன்னால் ஜிண்களை நாம் இந்த பூமியில படைத்திருந்தோம் என்றும் சொன்ன மின் காப்புதும் இதற்கு முன்னால் மனிதனை படைப்பதற்கு முன்னார் ஜின்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தன அந்த ஜின்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை எல்லாம் அவை செய்யவே இல்லை அல்லாஹுக்கு எதிராகவே நடந்தன அதனால் எல்லா ஜின்களையும் அல்லாஹல்ல அழிப்பதற்கு நாடினார் அழிவு நிலை வந்த நேரத்தில் ஆபத்து வந்த நேரத்தில் ஜின்கள் எல்லாம் கதறின நாங்கள் இனிமேல் சரியாக நடந்து கொள்ளுகின்றோம் என்பதால் ஏராளமான ஜின்கள் அழிக்கப்பட்டு விட்டன மீதி இருந்த சில ஜின்களை அல்லாஹால கடல் ஓரங்களிலும் மலைப்பகுதிகளிலும் குடியிருக்கச் செய்தான் அந்த ஜின்களுடைய தலைவனாக விளங்கியவன் தான் இபிலீஸ் என்பவர் அவனுக்கு பேர் அசாசீல் என்று இருந்தது அவன் அல்லாஹத்தாலாவிடத்தில் தௌபா செய்தான் என்னுடைய தலைமையின் கீழே இருந்த இந்த கூட்டத்திலும் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள் என்று அழுதான் கெஞ்சினான் அல்லாஹால தகவா செய்தார் அவனை அல்லாஹால வானுலகத்திற்கு உயர்த்தி மலக்குகளிலே ஒருவராக அவனை ஆக்கிவிட்டான் அதாவது மலக்காக ஆக்கவில்லை அந்த பெயரிலே அவன் அங்கே இருந்தான் மலக்குகளோடு சேர்ந்து இருந்தான் அவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த காரணத்தினால் அல்லா தால விளக்கங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த உஸ்தாது ஓராண்டு இரு ஆண்டு அல்ல நூறு இருநூறு அல்ல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மலக்குகளோடு சகவாசம் கொண்டு இருந்தான் மலக்குகளுக்கு உஸ்தாதாக இருந்தான் இப்பொழுது மலக்குகளோட அவன் சேர்ந்திருந்த காரணத்தினால் இங்கே மலக்குகளை பார்த்து அல்லாஹத்தாலா சொன்னான் என்று சொல்லும் பொழுது மலாய் பகவுல சாஜிதீன் சஜிதா செய்வதாக கீழே விழுங்கள் என்று சொன்னது மலக்குகளுக்கு மட்டுமல்ல மலக்குகளோடு இருந்து அந்த இபிலீசுக்கும் சேர்த்து தான் ஒருத்தன்தான் இருந்தான் தலைவன் அவனையும் சேர்த்தான் சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹாலா சொன்னான் இங்கே மலக்குகள் எல்லாம் சஜிதா செய்தார்கள் இபிலீசை தவிர இபிலீசு மட்டும் சஜிதா செய்யும் விலகி கொண்டான் மறுத்து விட்டான் முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு ஆயத்துக்கு ஒரு காரணத்தை சொன்னார் முந்தைய ஆயத்துகளில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்ற அவரை மண்ணினால் படைத்துள்ளாய் என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கின்றாய் மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது அதனால் அவருக்கு நான் சஜிதா செய்ய முடியாது என்பதாக ஒரு காரணத்தை சொன்ன அது தவறான காரணம் அவனுடைய அறிவு தவறானது அவனுடைய விளக்கம் தவறானது நெருப்பு மண்ணுக்கு சஜிதா செய்ய முடியாது என்று சொன்னால் நெருப்பை விட நெருப்பை விட உயர்ந்தது நூர் ஒளி ஒலியினால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குகள் மலக்குகள் எப்படி செஞ்சா செஞ்சாங்க உன்னைவிட உயர்ந்தவர்கள் சஜிதா செய்யும் பொழுது நீ கட்டாயமாக சஜிதா செய்யத்தான் வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹத்தல்லா சொன்னான் ஆனாலும் அவன் தன்னுடைய அதாவது அல்லாஹத்தாலாவுடைய நாட்டம் இப்படித்தான் உலகம் இருக்க வேண்டும் நடைபெற வேண்டும் உலகம் அமைய வேண்டும் என்ற அல்லாஹத்தாலாவுடைய ஏற்பாட்டின்படி நடக்கின்றது இங்கே அவன் காரணம் சொல்லுகின்றான் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டுள்ளேன் நான் சஜா செய்ய முடியாது ஆனா உண்மையிலே பார்த்தா நெருப்பை விட நெருப்பு நார் நார் என்றால் நெருப்பு நூறு என்றால் ஒளி நாரை விட நூறு சிறந்தது நூறு நூறினால் படைக்கப்பட்டவர்கள் சஜிதா செய்தார்கள் நாரினால் படைக்கப்பட்டவன் சஜிதா செய்யவில்லை நார்னா நெருப்பு அரம்பிக்க நெருப்பினால் படைக்கப்பட்டவன் சஜிதா செய்ய இவன் சொன்னா அவரை களிமண்ணினால் மண்ணினால் படைத்திருக்கின்றாய் மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்பதாக சொன்னான் அவனுடைய இந்த கியாஸ் ஒப்பீட்டு நிலை அது சரியில்லை அவன் விலங்கல் அறிவில்லை அவருக்கு ஆனால் உண்மையிலேயே மலக்குகள் நூறினால் படைக்கப்பட்டவர்கள் சைத்தான்கள் ஜின்கள் நாரினால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த நூறும் நாரும் நெருப்பிலிருந்து வந்தது பாருங்க ஒளி அது மண்ணுக்குள்ளிருந்து தான் ஒளி பிறக்கின்றது மண்ணிலிருந்து தானே மின்சாரம் எடுக்கப்படுகின்றது ஒளி கிடைப்பதற்கு தேவையான மூலப்பொருள்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளிருந்து தான் கிடைக்கின்றன மண்ணை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம் ஏராளமான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம் மண்ண ஆயத்துக்கு மண்ணில் எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கின்றது அப்படிங்கிற மண்ணுக்குள்ளே எவ்வளோ ஆற்றல் இருக்கு என்ன சொல்ல போனால் நாம் அனுபவிக்கின்ற அத்தனை பொருள்களும் மண்ணுக்குள்ளே இருந்து வந்தவை நான் போட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் கண்ணாடி இங்கே இருக்கக்கூடிய டேபிள் அது மேலே இருக்கக்கூடிய விரிப்பு இந்த புத்தகம் புத்தகத்தை தயார் செய்வதற்காக மூல பொருள்கள் இவை எல்லாமே மண்ணுக்குள்ளிருந்து வந்தவை இந்த கட்டடம் மட்டும் இருக்கும் மட்டுமே இருக்கும் அதனால் தான் அல்லாஹால ஹசைக்கத்தை விளங்காதவன் செஜா செய்ய மறுத்தான் ஆனால் மலக்குகள் விளங்கி செஜா செய்தார்களா இந்த மண் மண்ணினால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் மிக உயர்ந்தவர் ஆகவே நாங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக அறிவு விளக்கம் கொண்டு விளக்கத்தை தெரிந்து சஜா செய்தார்கள் அதெல்லாம் அல்லாஹ் சொன்னால் சஜா செய்தவர் அதான் அசல் இதாச் வழிபடுதல் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளுதல் என்று காரண காரியங்களை எல்லாம் தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொன்னா செய்யும் வட்டி ஹராம் அப்படின்னு சொன்னா ஏன் ஹராம் ஒன்றிலாம் கேட்டு கேட்டுக்கூடாது ஹராம்னா ஹரம் தான் விளக்கமெல்லாம் இருக்குது ஆனால் தேவையில்லை ஒரு மூமீனான மனிதருக்கு ஈமான் காமிலாக இருந்தால் பரிபூர்ணமாக இருந்தால் அவர் விளக்கம் கேட்க மாட்டார் விளக்கம் கேட்காமலேயே வழிபடுவார் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இந்த ஆயத்த அடையாளமாக ஆதாரமாக சொல்லப்பட்டுகின்றது சொன்னதை அப்படியே கேட்கணும் அவ்வளோதான் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தால் சாப்பிடக்கூடாது என்ற பொருளை சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் ஏன் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் காரணம்லாம் கேட்கவே கூடாது காரணம் இருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது காரணம் சரியாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் வழக்குகள் சஜுதா செய்யுங்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹத்தாலா உடனே எல்லோரும் சஜ்ஜிதா செய்தார்கள் யாரெல்லாம் ஏன் சஜ்ஜிதா செய்ய சொல்கிற நாங்கள் சஜிதா செய்தால் அவருக்கு என்ன லாபம் எங்களுக்கு என்ன லாபம் அல்லது ஒருத்தருக்கு நஷ்டம் ஒருத்தருக்கு லாபமா அப்படின்லாம் கேட்டு பதில் தெரிந்த பின்னால் பிறகு சஜா செஞ்சாகல அதுவும் அல்லாஹாலா சொல்லும் போது கழுவு விழுங்க கீழே விழுந்துடுங்க அப்படின்னு சொன்ன சாஜிதீன் சஜிதா செய்ய கீழே விழுது என்று சொன்னா செய்தார் சஜிதா செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விளக்கங்கள் முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதாவது செய்வதை போன்று நெற்றியை கீழே வைத்து வழக்குகள் சஜிதா செய்யவில்லை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு குனிவதின் மூலமாகத்தான் சஜிதா செய்தார்கள் அதைத்தான் அதாவது சஜிதா என்று சொல்லுகின்றான் என்றும் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு குனிந்துதான் சஜிதா செய்ய குனிந்தார்கள் அதுவே சஜிதா என்பதாக அர்த்தம் அல்லது ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை கிபிலாக கிபிலாவாக வைத்து அல்லாவுக்கு சஜிதா செய்தார்கள் இப்ப நம்ம சஜிதா செய்யறோம் எங்க செய்யறோம் காபாவை நோக்கி சஜிதா செய்கின்றோம் சஜிதா காபாவுக்கு அல்ல காபாவுடைய ரப்புக்கு அதுபோல ஆதமுக்கு சஜிதா அல்ல ஆதமுடைய ரப்புக்கு சஜிதா ஆதம் கிபிலாவாக ஆக்கப்பட்டு சஜிதா செய்யப்பட்டது மலக்கள் சரி செய்தார்கள் என்பதாக அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்கிறது சரி அப்படியே இல்லை என்றால் நேரடியாகவே அர்த்தம் வைத்துக் கொண்டாலும் கூட தப்பு இல்லை ஏன்னா அல்லாஹாலா எதை சொல்லுகின்றனோ அதை செய்ய வேண்டும் சில இடங்களில் சில விஷயங்களை அல்லாஹால நேர்மாறாக சொல்லுவார் தொழும்பொழுது தொப்பி போட்டு தொழ வேண்டும் அப்படிங்கிறது சட்டம் எல்லாம் சொன்ன அரசூலும் சொல்றான் அல்லாவும் சொல்ற அரசூலும் சொல்றாங்க தொப்பி போட்டு தொழ வேண்டும் அப்படின்னு இழிந்த குல்லி மஸ்ஜித் தொழுகின்ற நேரத்தில் எல்லாம் தொழுகின்ற இடத்திலெல்லாம் நீங்கள் அலங்காரத்தை கடைபிடிங்கள் என்று அல்லாத்தாரம் என்பது அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் முழுமையான ட்ரெஸ் போடுவது அலங்காரம் என்பதாக அர்த்தம் முழுமையான ட்ரெஸ் அப்படின்னு தலையிலிருந்து கால் வரைக்கும் எப்படி ரசுல்லா சலாஹன் சொன்னார்களோ எப்படி செய்தார்களோ எப்படி செய்து காட்டினார்களோ அதுதான் அலங்காரம் அப்படிங்கிறது கடைபிடிங்களா அப்படின்னு ஆனா அதே நேரத்தில் நீங்க ஹஜ்ஜிக்காகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது தொழுகையிலே தொப்பி போடாவிட்டால் யாராம் கட்டப்பின்னா தொப்பி போட்டா ஹராம் இங்க போட சொல்லி அல்லாத்தாலும் போடக்கூடாதுங்கிறான் மூலமாக அதனால போடக்கூடாது சொன்னதை செய்யறவள நகத்தை வெற்றது சுண்ணத்துன்னு சொன்னோம் சொல்லுவோம் நகத்தை என்னப்பா எப்படி வச்சிருக்கோம் எஹராம் கட்டிய ஒருவரை பார்த்து நகத்தை வெட்டலையா கேட்டவர் குற்றவாளி ஆவர் நெகத்தை வெற்றது ஹாராம் முடிய வெற்றது ஆனா நகத்தை வெற்ற நீ நகத்தை நகத்தை வெட்டினா என்ன அப்படின்னு ஒரு எஹராம் கட்டிய ஒரு மனிதரை பார்த்து கேட்டால் அவர் குற்றவாளியாக பாரு அழகான இருப்பதிலேயே அழகான சுத்தமான அழகான மேன்மையான உயர்தரமான துணிகளை உடுத்திக்கொண்டு தொழுகிக்கு வர வேண்டும் என்பது ஆனால் ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஏராம் கட்டிய நேரத்தில் நீங்கள் அதாவது ஒரு முசாபிரை போன்று ஒரு மிகப்பெரிய பிரயாணியை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் மிகப்பெரிய தாழ்மையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும் அவ்வளவுதான் காரண காரியங்கள்லாம் தேடிக்கொண்டிருக்கு இருக்கு காரண காரியங்கள்லாம் இருக்குது விளக்கம் ரொம்ப அருமையானதாகவும் சொல்லப்பட்டு விளக்கப்படுகின்றது மனிதன் தான் உயர்ந்தவன் மண்ணுக்குள் இருந்துதான் எல்லா பொருள்களையும் அல்லாஹத்தாலா படைத்திருக்கின்ற சொன்னான் நீ ஆகாம செய்ய விரும்பவில்லை கருப்பு நிறமான கட்டினால் ஓசை வரக்கூடிய களிமண்ணினால் செய்த மனிதனுக்கு நான் சஜிதா செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொன்னேன் அல்லாஹாலத்தில் எதிர்த்து பேசினான் யஜமான எதிர்த்து பேசினான் யஜமான எதிர்ப்பு எதிர்த்து பேசினா என்ன ஆகும் தப்பாகவே இருந்துச்சுன்னு வச்சு எதிர்த்து பேசுவது சரி அப்படின்னு இருந்தாலும் கூட சொல்லுவாங்க இங்கே எதிர்த்து பேசுவதே தப்பு அவன் சொன்னது தான் சரி அல்லாஹ் சொன்னதுதான் சரி இபிலிஷ் சொன்னது தப்பு ப்பான விஷயத்தை அல்லாஹால எதிர்த்து பேசுகிறான் வெளியேறி விடு வானத்தை விட்டு அல்லது சொர்க்கத்தை விட்டு அல்லது மலக்குகளுடைய கூட்டத்தை விட்டு அல்ல எல்லாம் சேர்ந்தான் சொர்க்கத்தில் இருந்தான் சொர்க்கம் வானத்தில் இருக்கின்றது அங்கே சொர்க்கத்தில் மலக்குகளோடு அவர்கள் இருந்த அவன் இருந்தான் கூட்டத்தை விட்டு வெளியேறிவிடு சொர்க்கத்தை விட்டு வெளியேறிவிடு இந்த வானத்தை விட்டு நீ வெளியேறிவிடு கல்லால் எரியப்படுவதற்கு ரஜீம் என்பது எரியப்படக்கூடிய ஒரு ஆளுக்கு ரஜீம் என்பதாக சொல்லப்படும் அல்லது ரஜீம் என்பது மர்ஜூம் அல்லது மதுரூத் என்பதாக விளக்கம் சொல்லப்படும் அவன் விரட்டப்பட்டவன் கரீது விரட்டப்பட்டவன் எதைவிட்டும் மினல் ஹைரி வல் கராமா அவனுக்கு ரொம்ப அழகான பொறுப்புகளை எல்லாம் அல்லாஹத்தால கொடுத்திருந்தான் உயர்வான தன்மைகளை கொடுத்திருந்தான் அந்த உயர்வான தன்மைகளை விட்டு விரட்டப்பட்டவனாக அவன் ரஜீம் நீ விரட்டப்பட்டவன் அல்லது எரியப்பட்டவன் எரி கொல்லிகளால் எரியப்பட்டவன் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிகொல்லிகள் நட்சத்திரங்கள் எரிகொல்லியாக ஆக்கப்பட்ட அவன் மீது வீசப்பட்டது அவன் எரியப்பட்டவன் என்ற அர்த்தத்திலே ரஜீம் என்பதாக சொல்லப்படுகிறது பிறகு அல்லாத்தலா சொன்னான் என்னுடைய இந்த ஒரே ஒரு சொல்லை நீ கேட்காததின் காரணமாக பாருங்கிறோம் தெரிஞ்ச விஷயம் அவன் அல்லாவுக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லலை சஜிதா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான் மனிதனுக்கு சஜா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாவள நம்மள பல பேர் அல்லாவுக்கு சஜிதா செய்யறதில்லை இல்லையா அப்போ அவரை பத்தி என்ன சொல்றோம் ஆனால் இங்கே ஒரு கருத்தை விளங்க வேண்டும் அதனால இப்படி எவ்வளோ மோசமான ஆளு செஜா செய்யாத ஆளு தொழாதாள் அப்படின்னு அர்த்தம் அல்ல ஏன்னு கேட்டால் இவர் தொழணும் தொழணும்னு தான் சொல்றாரு தொழுகணும் ஆனால் நேரம் இல்லை தொழுகணும் ஆனால் முடியலை தொழுகணும் ஆனால் வேலை நிறைய இருக்கு தொழுகணும் ஆனால் எனக்கு அது சாத்தியப்படலை எனக்கு முடியல அப்படின்லாம் சொல்றார் தொழணும் அப்படின்னு சொன்னாவே சரிதான் அப்படின்னு ஒத்துக்கொள்றாருன்னு அர்த்தம் நீங்க தொழு என்று சொல்லும் பொழுது ஒருவர் சொல்லுகின்றார் ஒரு முஸ்லிமான மனிதர் ஒருவர் சொல்லுகின்றார் தொழுகையெல்லாம் தேவையில்லைங்க அதெல்லாம் தொழுகணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் காபீர் ஆகிடுவார் தொழுகணும் கட்டாயம் கிடையாது என்று சொன்னால் அவர் காபீராகி விடுவார் இப்ப இவன் அல்லாஹுடைய சொல்லை மறுத்தான் எஜமானுடைய சொல்லை மறுத்து விட்டான் அதனால வயல் நாளை கல்லாலு கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் அதாவது விசாரணைக்குரிய நாள் எவங்கள் தீர்ணா எவங்கள் ஜஸா நன்மை தீமைக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் வரைக்கும் உன் மீது என்னுடைய லாயின உண்டாவதாக என்னுடைய சாபம் உண்டாவதாக அதாவது என்னுடைய அருளை விட்டு லாயனத்தை சொன்னாலும் சாபம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவான் அதுக்கு என்ன அர்த்தம் என்ன கருத்துன்னு கேட்டா அல்லாவுடைய அருளை விட்டு தூரப்பட்டவன் அப்படின்னார் வெகு சென்று விட்டான் அல்லாவுடைய அருள் கிடைக்காதவன் என்றார் நாள் வரைக்கும் பிரதி பலன்கள் வழங்கப்படக்கூடிய நாள் வரைக்கும் என்னுடைய லாயனத் உன் மீது உண்டாகட்டும் என்ற இந்த லானத் சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹால சொல்ல உடனேயே அவன் மலக்குகளோடு ஒரு மலக்காக இருந்தான் அழகான வடிவம் உள்ளவனாக சூரத்து உள்ளவனாக இருந்தான் உடனடியாக அவனுடைய சூரத்தெல்லாம் அந்த உருவம் எல்லாம் மாறிடுச்சு தகைய சூரத்து அவன் சூரத்தில் மலக்குகளுடைய சூறத்தில் இல்லாமல் வேறு விதமான ஒரு வடிவம் மாறிடுச்சு ஒரு ஒரு பெரிய ஓலமிட்டான் ஒரு ஓலம் ஒரு பெரிய சப்தம் அவனிடத்திலிருந்து வந்தது அந்த ஓலம் உலகத்திலே எத்தனை அவலமான சப்தங்களை கேட்கின்றோமோ அவை அனைத்தும் சேர்ந்ததாக அந்த சப்தம் இருந்தது சில பேர் ஒப்பாரி வைக்கிறாங்க சில பேர் ஏதாவது ஒரு விபத்தின் காரணமாக அலறுகின்றார்கள் ஒப்பாரி வைக்கின்றார்கள் சில சப்தங்கள் வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றன உலகத்திலே எத்தனை வெறுக்கத்தக்க சத்த சப்தங்கள் ஓலங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் சேர்ந்த ஒரு சப்தமாக அவனுடைய சப்தம் இருந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற அப்போ அவன் சொன்னாவுடனே அப்போ அல்லாஹாலாவுடைய ரகமத்தை விட்டும் அல்லாஹாலா என்னை விரட்டான் அதனால ஆனா அல்லாஹாலாவுடைய முடிவு அது அவனுடைய கலாப்பதர் அப்படி செய்ய இப்படித்தான் நிகழ என்பது அது வேற விஷயம் அல்லாஹால அவன் கேட்டான் ரப்பி என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்ப ஒப்புக்கொள்றான் ஆனா ஆதவக்கு செஜா செய்ய முடியாது அவ்வளவு நீ தாமதம் கொடு தவணை கொடு இலா யோமி மனிதர்கள்லாம் எழுப்பப்படக்கூடிய காலம் வரைக்கும் அல்லா கிட்டவே ரொம்ப தந்திரமா பேசுறான் எழுப்பப்படக்கூடிய காலம்ங்கிறது பாஸ் உடைய நாள் அப்படிங்கிறது ரெண்டு சூறு ஊதப்படும் குழலிலே இஸ்ராபி அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக இரண்டு ஊதுதல் முதல் ஊதுதல் எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க எல்லாரும் எழுதிடுவாங்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க அல்லாஹை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது எல்லாரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் அது முதல் சூர் பிறகு ஒரு நாற்பது நாள்கள் அல்லது நாற்பது ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதற்கு பிறகு இஸ்ராபி அல இஸ்லாம் அவர்களை எழுப்பி ஊது அப்படிமா ரெண்டாவது ஊதுவார் எல்லாரும் எந்திரிச்சுவார் அந்த ரெண்டாவது ஊதுதல் தான் அப்படிங்கிறது இப்போ ரெண்டாவது ஊதுதல்ல எல்லாரும் எந்திரிச்ச பின்னால அப்புறம் மவுத்தாகலாம் கிடையாது அப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறத நடக்கும் கேள்வி விசாரணை அது இது எல்லாம் நடக்கும் அதுக்கு பின்னால் அதனால அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அந்த ரெண்டாவது ஊதுதல் வரைக்கும் எனக்கு தவணை விடுங்குறான் அல்லாத்தாலா படைச்சவனு கேட்டான் அல்லாஹ் கோல தந்திரம் இருக்கும் அல்லாஹ் சொன்னான் அவன் சொன்னான் இலா யோமி எழுப்ப அவர்கள் எழுப்பப்படும் காலம் வரைக்கும் நாள் வரைக்கும் எனக்கு தவணை கொடுன்னு கேட்டேன் அப்ப எல்லாரும் அழிக்கப்பட்டு விடணும் நான் மட்டும் இருக்கணும் என்ன உயிர் வாங்கிட நான் அந்த காலம் வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு பின்னாலும் அழிக்கப்படுவது கிடையாது அதனால என்னை அப்படியே வச்சிரு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றான் எனக்கு எனக்குறா நீ சொல்ல அந்த குறிப்பிட்ட நாள் முதல் சூர் ஊதப்படுகின்ற காலம் வரைக்கும் எல்லாரும் அழிக்கப்படும் பொழுது நீ அழிஞ்சிரணும் அவ்வளவு அதான் குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது ஆக அந்த சைத்தான் அந்த நேரத்தில் அழிக்கப்படுவார் சைத்தான்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு முதல் சூர் ஊதக்கூடிய நேரத்தில் சைத்தான் முந்தைய ஆயத்திற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டது அல்லாஹத்தாலா இந்த உலகத்திலே அந்த ஜின் இப்லிசை தலைவனாக கொண்ட அந்த ஜின்களை அல்லாஹத்தாலா உலகத்தில் வைத்திருக்கும் பொழுது அவர்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் முழு மின்கள் காதலர்கள் எல்லாமே இருந்தார்கள் இபிலிஸ் வானத்தில் வைத்தப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஜின்கள் எல்லாம் பலர் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அதற்கு பின்னாடி ஜின்களை எல்லாம் அல்லாஹத்தால காடுகளிலும் மலை குச்சிகளிலும் கடல் ஓரங்களிலும் அல்லாஹத்தால வசிக்கும்படியாக செய்து விட்டான் இப்ப அந்த ஜின் என்ற ஒரு கூட்டம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இபிலிஸ் அங்கே ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு செய்ய முடியாது என்று மறுத்தவுடனே அவன் உலகத்திற்கு அனுப்பப்பட்டான் அவனுக்கு ஒரு ஆற்றலை அல்லாஹாலா தந்தான் ஒரு பெண் இபிலிசிலிருந்து ஒரு பெண் படைக்கப்பட்டார் அல்லது அவனாகவே பெண்ணுடைய உருவமாக ஆக்கப்பட்டான் என்றெல்லாம் பல கருத்துகள் இருக்கின்றன சரி எப்படியோ அந்த இபிலிசுடைய சந்ததிகள் வளர்வதற்காக வேண்டி அல்லாஹாலா ஒரு ஏற்பாட்டை செய்தார் அவனிலிருந்து அந்த இபிலீஷிலிருந்து அவனுடைய சந்ததிகள் பெருகினார்கள் எப்படி மனிதர்களுடைய ஆண் பெண் உறவின் காரணமாக மக்கள் பெருக்கம் ஏற்படுகின்றதோ அது போன்ற இபிலிசுடைய கூட்டம் பெருகிக் கொண்டே போகும் இப்போ உலகத்தில இந்த துனியாவில பூமியில மூன்று விதமான படைப்புகள் இருக்கின்றன அதாவது இந்த அமைப்பில மனிதன் ஒரு படைப்பு சார்ந்த இபிலிசை சார்ந்தவர்கள் ஒரு படைப்பு செய்ததாக சொல்லுவோம் இபிலிச்கள் என்பதாக சொல்லுவோம் இன்னொரு படைப்பு ஜின்கள் இந்த ஜின்கள் இருக்கின்றனவே அவற்றிலே ஈமான் கொண்டவர்கள் காபிர்கள் ரெண்டு சாரார் இருக்கின்றார்கள் போன வாரம் சொன்ன அந்த விளக்கம் மான் கொண்டவர்களும் உண்டு ஈமான் இல்லாதவர்களும் உண்டு முந்தைய அபிமார்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் மனிதர்கள் வந்த பொழுது பின்னால் கடைசியாக ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் வந்தவுடனே அவர்களை கொண்டு இந்த ஜின்கள் ஈமான் கொண்டார்கள் அல்லஹுள் ஜின் என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்து அது சம்பந்தமான பல விளக்கங்களை சொல்லுகின்றார் ரசூல்லாய் சல்லா அலேசல்ல ஒரு நாள் மக்காவில் இருக்கும் பொழுது ஒரு சுபகுடைய தொழுகையை ருக்கால் ருக்கால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலே அங்கே ச சந்தை நடைபெறக்கூடிய இடம் இது ஆண்டுக்கு ஒரு தடவை சந்தை மிகப்பெரிய விழாக்கள் நடைபெறும் அந்த இடத்திலே சுபகு அந்த இடத்திலே ஜிங்களுடைய ஒரு கூட்டம் அங்கே வந்திருந்தது அவர்கள் குரான் ஓதுவதை கேட்டது அந்த கூட்டம் கேட்டது கேட்டு ஆச்சரியப்பட்டது இன்னும் அழகான அற்புதமான ஒரு குரான் இது வாசகம் என்று ஆச்சரியப்பட்டது இன்னா சமியனா குரு ஆனந்த பிறகு அந்த அந்த ஜின்கள் குரானை கேட்டுவிட்டு அல்லாஹாலின் மீது நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு களிமா சொல்லியது ஆனால் ரசூல்லுக்கு இது அப்ப தெரியாது அந்த கூட்டம் அந்த ஜின்னுடைய கூட்டம் தங்களுடைய இனத்தார் இனத்திலே சென்று சொன்னது சொன்ன அந்த கூட்டம் சொன்னது இன்னா சமியனா குரு ஆனந்த ஒரு ஆச்சரியமான குரானை நாங்கள் கேட்டோம் ஓதுற குரான ஓதுறது குரான் ஓதுவதை கேட்டோம் ஒரு ஆச்சரியமான குரானை கேட்டோம் என்ன சம்ஜா குரான் அஜபீப அதன் மூலமாக அல்லாஹால நேர்வழி காட்டுகின்றான் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குரானை கேட்டோம் நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் நீங்கள் வாங்கலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜின்களுடைய கூட்டத்தை அழைத்து வந்தது ரசூல்லாய் சல்லா அலிம் அந்த ஜின்களுக்கெல்லாம் குரானை சொல்லிக் கொடுத்தார்கள் களிமா சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதாக அதற்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கூட்டம் வந்து போச்சு போய் அந்த கூட்டத்தை அழைச்சிட்டு அவங்களுடைய நேத்தார்களை அழைத்து கொண்டு வந்தது அப்படின் சொல்லி அப்போ ஜின்களில் முஸ்லீம் இருக்கின்றார்கள் காபிர்களும் இருக்கின்றார்கள் ஜின்களிலே பிறப்பும் இருக்கின்றது இறப்பும் இருக்கின்றது பல ஜின்கள் இறந்துவிடும் முன்னால் அவர் சம்பவம் சொன்னோம் ஷா வலி உள்ளமத்துலா அலி அவருடைய காலத்தில் இருந்த ஜின்னு அதே போன்று ஒரு ஜின் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே வந்தது யார சூலல்லா சொல்றதுல சொன்னது ஆதம் அலை மகன் காபில் ஹாபீல் என்ற ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டார்ல அப்ப நான் அங்க இருந்தேன் நூஹ அலை கப்பல்ல மக்கள் அந்த ஏறிட்டு மற்றவெல்லாம் அழிக்கப்பட்ட நேரத்திலே நான் இருந்தேன் மூசா அலை விஷயத்துல தூர் சி போன அப்பவும் நான் இருந்தேன் இப்படிலாம் பல விஷயங்களை சொல்லிவிட்டு இப்ப நான் பார்க்க வந்திருக்கிறேன் எனக்கு குரான்ல இருந்து சொல்லி கொடுங்கன்னு கேட்டுச்சிருந்தேன் ரசூல்லாய் சலா அலை செலவு சில ஆயத்துக்களை சொல்லித்தந்தார்கள் அதை படித்துக் கொண்டு இது எனக்கு போதும் என்று போய்விட்டது என்று ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்ப ஜின்கள் இருக்கின்றார்கள் ஆனால் நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாத்தலா அந்த ஜின்களுக்கு தந்திருக்கின்றன இறந்துவிடவும் செய்கின்றார்கள் ஆனா இபிலிஸ் வானுலகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பின்னால் அவனுடைய சந்ததிகள் ஏராளமான மக்கள் பெருகி இருக்கின்றார்கள் அவங்களுக்கு முகத்தே கிடையாது சைத்தான் இபிலிஸ் சைத்தானுக்கு மௌத்தே கிடையாது முதல் சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு மௌச்சி ஒருத்தன் அல்ல அவன் மூலமாக பெருகக்கூடிய கூட்டம் ஏராளமாக மனிதனை விட பல மடங்கு அதிகம் பல நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான சைத்தான்கள் இபிலீசுகள் இருக்கின்றார்கள் அதில் இபிலிஸ் இருந்தவன் தலைவன் அந்த கூட்டத்துக்கு அவர்களுக்கு மௌத்தே கிடையாது கடைசி காலத்தில் மௌச்சி ஜின்கள் மனிதர்களை போன்று மௌத்தாகம் செய்வார்கள் இறக்கவும் செய்வார்கள் மனிதர்களும் அதே போன்று என்ற ஆயத்தின் மூலமாக ஜின்களை பற்றி இங்கே இமிலிசு என்று சொன்னதின் காரணமாக இமிலிசை பற்றி உள்ள விளக்கங்களையும் அல்லாஹால சொல்லுகின்றான் மனிதனுடைய படைப்பையும் அல்லாஹால சொல்லுகின்றான் சரி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்பதாக ஒருத்தர் கேட்டார் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஏன் இவனுக்கு உள்ள எல்லாம் அதெல்லாம் தவணை கொடுக்கணும் அப்பவே இவனுக்கு ஏதாச்சும் நேசாரி நீ இப்போ ஒரு ஆயிரம் வருஷம் இருந்துட்டு போயிடுப்பா ஒரு பத்தாயிரம் வருஷம் இருந்துட்டு முடிச்சிருவன் கதையை அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப பேர் விடுதலை பெற்று இருப்பாங்கிற நம்மெல்லாம் முஸ்லீம்கள் தான் பித்னா இல்லாமல் சைத்தானுடைய குழப்பம் இல்லாமல் ஏன்னா அந்த சைத்தான் வந்ததுனால தான் மனுஷர்கள்ல சைத்தான் இன்சு மனிதர்களே சைத்தான் இருக்கிறான் ஒரு காரணம் சொல்லுகின்றார்கள் அல்லாஹால அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவன் உலகத்தில் இருக்கும் பெரிய ஐபாதத் வணக்கசாலியாக இருந்தான் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தான் ஏராளமான வணக்கங்களை செய்தான் அதே போன்று வான அவன் உயர்த்தப்பட்டான் மலக்குகளோடு ஒருவராக ஒருவனாக இருந்தான் மலக்குகள் செய்வதை போன்று ஐபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்தான் அவர்களை விட அதிகமாகவும் செய்தான் இப்போ அல்லாஹாலா தன்னுடைய அதாலத் நீதி என்ற அடிப்படையிலே அவன் செய்ய வேண்டியது இவ்வளோ பெரிய வணக்கங்களை அல்லாஹை புகழ்ந்து வணக்கம் செய்து தஸ்மீர் செய்து எல்லாவற்றையும் செய்த ஒருவனை திடீரென்று ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவனை அழிப்பது என்பது சரியில்லை அதனால அல்லாஹாலா நீதியின் காரணமாக அவனுக்கு ஒரு தவணையை கொடுத்தான் அந்த தவணை முதல் சூர் ஊதப்படும் காலம் வரைக்கும் இந்த தவணை கொடுக்கப்பட்டதற்கு இப்படி ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது ஒருவர் சொல்லுகின்றார் சொன்ன குறிப்பிட்ட தவணை வரைக்கும் உனக்கு காலம் வரைக்கும் தவணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லா தால சொன்ன அந்த குறிப்பிட்ட தவணை வரும் பொழுது அதாவது எல்லா உயிரினங்களும் அழிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே எல்லாரும் அழிக்கப்பட்ட பின்னால் அழிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் இவனையும் இபிலிஷையும் அழிப்பதற்குரிய கட்டளையை அல்லாஹத்தாலா இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறப்பிப்பான் அப்ப மலக்குள் மௌத் தினத்தில் அல்லாஹத்தாலா சொல்லுவான் இபிலிஸ் இப்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உலகத்தில் அவன் இருந்து நிறைய வணக்கங்கள்லாம் செய்திருக்கனால ஒரு பெரும் வலிமை உள்ளவனாக அவன் இருப்பான் சாதாரணமான ஆள் இந்த மலக்குள் முத்து அவனை பிடித்து அவனிடத்திலிருந்து அவனுடைய ரூஹை எடுக்கக்கூடிய ஒரு வேலை என்பது ரொம்ப கஷ்டமான வேலை மனித எடுத்திருந்த ரூஹ லேசாக வாங்கிடலாம் அது அவர்களுக்குரிய தொழிலாக ஆக்கப்பட்டு இருந்தது ரொம்ப நீண்ட காலம் தவணை கொடுக்கப்பட்ட அந்த இவிலீசுடைய உயிரை வாங்குவது என்பது ரொம்ப சிரமமான காரியம் அதெல்லாம் சொன்னால் சமவாதி சமவாதி சபை அருந்தின சபு வாகனங்கள் ஏழு பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய எல்லா உயிரினங்களுடைய சக்தியும் உனக்கு நான் கொடுத்தேன் நான் மிக கடினமான ஒரு நிலையை உனக்கு நான் இன்று உண்டாக்கி இருக்கின்றேன் என்னுடைய என்னால் தூக்கி எறியப்பட்ட அந்த இபிலிசிற்கான அவரிடத்தில் நீ செல் உலகத்திலே முன்னோர் பின்னோர் எத்தனை மனிதர்களுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்பட்டனவோ உயிர் கைப்பற்றப்படக்கூடிய அத்தனை சிரமங்களை அவன் ஒருவனுக்கு நீ கொடு உண்டாக்கி அல்பா உன்னோடு நரக பாதுகாப்பாளர்களான எழுபதினாயிரம் வழக்குகளை உனக்கு நான் அனுப்புகின்றேன் கூட மால்லி ஜகன்னுடன் சங்கிலி அந்த சங்கிலியை அவர்கள் எடுத்து வருவார்கள் அவனுடைய ரூஹை உடலில் நீ எடு மனிதன் சாதாரணமாகவே ஒரு எழுபது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றான் உலகத்திலே என்றால் கெட்டவனாக இருந்தால் கெட்ட மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூஹை எடுப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு எழுபது வருஷம் இருந்தவன் இவன் எத்தனை எழுபது ஆயிரம் அல்ல அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இப்போ ரூஹை அவன் மிக கெட்ட மனிதன் எல்லா கெட்ட மனிதர்களுடைய ஒட்டுமொத்தமான கெடுதல் இருக்கின்றது அவனுடைய ரூஹை பிடுங்குவது எடுப்பது என்று சொன்னால் ரொம்ப கடினம் அதனால் அல்லாஹால சொன்னான் மலக்குள் முகத்தை பார்த்து இந்த எழுபதனாயிரம் ஜபானியாக்களை உன்னோடு துணைக்கு அனுப்புகின்றேன் ஒவ்வொருவரும் இரும்பு நெருப்பினாலான சங்கலிகள் வைத்திருப்பார்கள் சங்கலிகளோடு மட்டுமல்லாமல் ஒரு வளைந்த கம்பி ஒன்று இருக்கும் அதாவது இந்த இதை எடுக்கிறதுக்காக ஒரு வளைஞ்ச கம்பி பொருள்களை எடுப்பதற்காக வேண்டி அதுபோன்று அதற்கு குல்லாம் என்பதாக சொல்லப்படும் அது ஒரு எழுபதனாயிரம் கம்பிகளை கொண்டு வளைந்த கம்பிகளை கொண்டு அவனுடைய உடலில் அந்த ரூகை நீ எடு அவனுடைய ரூஹை நீ எடு காவலராக இருக்கக்கூடிய மாலிக் என்பவரை அவரிடத்தில் நீ சொல்லு நரகத்துடைய வாசல்கள திறந்துவை என்று சொல்லு அவனுடைய ரூகை எடுத்துக்கொண்டு நீ வந்து அந்த நரகத்திலே வாசல்கள் நீ அவனை நுழையவை என்று அந்த மலக்குள் மௌத்திரத்தில் அல்லாஹத்தால சொல்லுவான் அந்த நேரத்தில் அந்த காட்சி இருக்கின்றது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் உலகத்தில் உள்ள வானங்கள் பூமியில் உள்ள மனிதர்கள் உயிரினங்கள் எல்லாமே பார்த்தால் பார்த்த பாத்திரத்திலே எல்லாம் சேர்த்துடுவாங்க இறந்துடுவாங்க அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நிலை ஏற்படும் அவனை ரூஹு வாங்கக்கூடிய அவன் இப்ப கடைசி நாளிலே அந்த தவணை முடிந்த பின்னாலே இதே மாதிரி மலக்குள் மௌத்திடத்தில் அல்லாஹல்ல சொல்லி மலக்குள் முகத்து செல்வார் போவார் இவ்ளோ செங்க இருக்கான்னு அங்கே போவார் ஒரு இடத்துல இருப்பான் மலக்குள் முகத்தை பார்த்தவொன்னே அவன் ஓடிடுவான் ஏன்னா அவனுக்கு ஓடக்கூடிய மறையக்கூடிய ஆற்றலை அல்லாஹல்லா தந்துருக்கிறான் அதனால மலக்குள் முகத்தை பார்த்து வேற ஒரு இடத்துக்கு ஓடுவான் மலக்குள் மூத்து அவனை பார்த்த உடைய சொல்ற கிஃப்யாஹீஸ் ஏ கெட்டாலே நில்லு ஓடாதே நீ கேட்டையே அல்லாஹாலே அந்த விட்டது குறிப்பிட்ட நேரம் முடிந்து விட்டது இப்பொழுது என்று சொல்லுவார் சொல்லுவார் மலக்கு அவன் விரண்டு ஓடுவான் ஆனால் அல்லாஹால மிகப்பெரிய ஆற்றலை மலக்குள் மூத்துக்கு அல்லாஹால தருவான் அவனை கடைசியாக பிடித்து விடுவார் பிடித்து எந்த இடத்துல பிடிப்பார் என்று சொன்னால் அவன் ஓடி ஓடி கடைசியாக ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய கபருக்கு அருகிலே வந்து விடுவான் அடக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலே ஆதம் அலி அவருடைய கபருக்கு நின்று அவன் கீழே தரையிலே விழுந்து குரழுவான் நெற்றியை வைத்து தேய்ப்பான் அதாவது சஜா செய்யறேன் என்ன விட்டுடு அப்படிங்கிற மாதிரி ஆதம்கு சஜா செய்ய முடியாதுன்னு சொன்னேன் இப்ப நான் செய்யிறேன் என்ன விட்டுடு அப்படின்னா ஆதம் அலி அவருடைய கபருக்கு வந்து உருந்து குரழுவான் கதறுவான் மலக்குள் முகத்துக்கு அல்லாஹத்தாலா இறக்கமே வைக்க மாட்டான் அந்த நேரத்தில் மலக்குள் முகத்துக்கு இறக்கத்தை எல்லாம் எடுத்துருவான் அல்லாஹத்தால சுத்தமாகும் அதனால உடனடியாக அல்லாஹத்தாலா அவடைய கற்றலைப்படி எப்படி அவனை உயிர் வாங்க அந்த மாதிரி அவனுடைய உயிரை எடுத்து கொண்டு போவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் என்று சொன்னால் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் என்ன நடைபெறும் என்பதை ஹதீசுகளின் மூலமாக இந்த விஷயத்தை நாம் பார்க்கணும் சரி இது பின்னால் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இங்கே சஜிதா செய்ய முடியாது என்று அவன் சொன்ன உடனேயே அவன் தூக்கி எறியப்பட்டு விட்டான் வானவத்திலிருந்து அப்புறம் விட்டான் அப்புறம் விட்டான் அப்போ சில விஷயங்களை அவன் அல்லாஹால கேட்கின்றான் அதை அல்லாஹால சொல்லுகின்றான் அவன் சொன்னான் என்னுடைய ரப்பே நீ என்னை கெடுத்து விட்டதின் காரணமாக அப்போ நீ கெடுத்துட்டேன்னு சொல்றான் பிமா அகவைத்தறி என்னை நீ கெடுத்துவிட்டதின் காரணமாக அல்லா அல்லது என்னை நீ வழி தவற செய்து விட்டதின் காரணமாக நீ என்னை வழி தவற செய்ததின் மீது சத்தியமாக பிமா அகவைத்தறிக்க நீ என்னை வழி கெடுத்து செய்து விட்டதின் சத்தியமாக இந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்களில் இருந்து உண்டாகக்கூடிய சந்ததிகள் இருக்கின்றார்களே மனிதர்கள் அவர்களை நாம் பூமியில அவர்களுக்கு நான் பூமியில அலங்காரமாக்கி காட்டுவேன் வல ஓவி என்னவும் அவர்கள் அனைவரையும் நான் வழி நேரிய வழியை விட்டு அவர்களை திருப்பி விடுவேன் வேறொரு இடத்துல அல்லா தலா சொல்றான் சூரத்தில் சோப்டருக்கு சும்மல்ல ஆர்த்தி அன்னவும் வல்லித அக்சரகம் ஷாகிரீன் நான் அவர்களிடத்திலே அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுடைய வலப்பக்கம் இடப்பக்கம் அவர்களை வந்து நான் வழி எடுப்பேன் அவர்களே பெரும்பாலானவர்களை நன்றி உள்ளவர்களாக நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய் என்றும் அந்த சேத்தான் அல்லாவிடத்தில் சபதம் செய்தார் என்பதால் அதை இங்கே சொல்லுவோம் உசையினன் அழகும் பிள்ளல் பூமியிலே அந்த மக்களுக்காக நான் அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி காட்டுவேன் கெட்டதையெல்லாம் நல்லதாக ஹராமையெல்லாம் ஹலாலாக அலங்காரப்படுத்தவேண்டும் என்று துணிவு வரக்கூடியவர்களுக்கு சைத்தான் அதை அலங்காரமா போய் ஹராம் இருக்கிறார் இதே வேலைதான் சொல்லிட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார் இதை செய்யக்கூடாது தவறு என்று சொன்னால் இதை போய் தவறு எத்தனை விஷயம் இன்னைக்கு சைத்தான் வழிடுப்பதிலே மிக முக்கியமாக கூடிய முன்னணியான விஷயம் என்ன சொன்னால் இந்த சினிமா அப்புறம் வந்து இந்த செல்போன் அதே மாதிரி டிவி இவையெல்லாம் சைத்தானுடைய அலங்கார பொருள் ஜீனத்து சைதான் சைதானுடைய அலங்கார பொருள் இது கூடாது அப்படின்னு சொன்னா இதைப்போ கூடாதுன்னு சொல்றாங்க என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க நூத்துக்கு தொண்ணூறு அல்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் யாராவது ஆயிரத்தி இருக்கலாம் அதுவும் கூட இல்லை என்று தான் சொல்லு அந்த அளவுக்கு இந்த டிவி என்பதும் சினிமா என்பதும் பெருகிவிட்ட ஒரு காலம் எல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னா இதை போய் அதை பார்க்கறாங்க அழகா அழகா தெரியுது பொழுதுபோக்கூடிய ஒரு சாதனமாக பல நன்மைகள் இருக்கின்றன என்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் இதை போய் கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ அதிலிருந்து வந்தது தான் இந்த போட்டோ என்பதெல்லாம் இன்னைக்கு எந்த பத்திரிக்கை எடுத்தாலும் போட்டோ இல்லாத பத்திரிகையே கிடையாது போட்டோ ஹராம் அப்படின்னு சொன்னால் இதை போய் ஹராம் சொல்கிறாங்க எல்லா மனிதர்களும் என்ன சொல்ல போனால் ஆலிம் என்று பெயர் தாங்கிகளும் கூட பத்திரிக்கை நடத்துறாங்க போட்டோ வரதான் நடத்துறாங்க போட்டோ இல்லாமல் பத்திரிக்கை வர்றதே கிடையாது இப்போ ஹராமுடன் சம்பாதிக்கிறார்கள் போட்டோவுடன் ஒரு பத்திரிக்கை வருது அது ஒரு முஸ்லீமான ஆள் வெளியிடுறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஹராமாக சம்பாதிக்கிறார்னு அர்த்தம் அவரை கூட்டு வச்சு விழாவில் நடத்துறாங்க அவர் ஹராம சம்பாதிச்சுட்டு இருக்கிறார் போட்டோ போட்டு செய்திகளை வெளியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் போட்டோ ஹராம் செய்திகளை போட்டோவுடன் போடுகின்றார் போட்டோஹராம் ஹராமின் மூலமாக சம்பாதிக்கின்றார் என்று அர்த்தம் ஏதோ ஒன்று ரெண்டு பத்திரிகை போட்டோ இல்லாமல் வர்றது அதை யார் நடத்துகின்றார்களோ அவர்களிடத்தில் நம்ம சொன்னா அது இல்லாமல் பத்திரிக்கையை விற்காது அப்படிங்கிறார் இதெல்லாம் பத்திரிக்கையாக வைக்காது அதே மாதிரி சில ஹராமான விஷயங்கள் செய்யப்படுகின்றன அதுக்கு காரணம் சொல்லுகின்றார்கள் இது இல்லை அப்படின்னு சொன்னா எங்க பிசினஸ் நடக்காது அதனால நாங்க செய்யறோம் உலகத்தினுடைய பிசினஸுக்காக வேண்டி உலக லாபத்திற்காக வேண்டி உலகத்திலே பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஹராமான விஷயங்கள் தாராளமாக செய்யப்படுகின்றது அது சொல்லக்கூடியவர்களை அறிவில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் சரி இதெல்லாம் சைதானுடைய ஜீனத் அலங்காரம் சைத்தான் அலங்காரமாக்கி காட்டுகின்றான் அவர்களில் அந்த மக்களில் மனிதர்களில் முஹுலிசான இஹ்லாஸ் உடைய உன்னுடைய அடியார்களை தவிர இஹ்லாஸ் உடைய உன்னுடைய அடியார்களை தவிர மற்றவர்களை எல்லாம் நான் வழி எடுப்பேன் நான் அலங்காரமாக்கி காட்டுவேன் அவர்களுக்கு அவர்களை வழிகெடுப்பேன் என்பதாக சத்திய சத்தியம் என்று அதை சைதான் அல்லா தால இடத்தில் சொன்னான் என்பதாக குறிப்பிடுகின்றான் அப்போ யார் இஹ்லாஸான முறையில் அமல் செய்கின்றார்களோ மன தூய்மையுடன் ஹராம் கலப்பில்லாமல் இஹ்லாஸ் என்பதற்கு என்ன அர்த்தம் அகிலச கலப்பற்றதாக ஆக்கினான் அதில் எந்த ஒரு முகஸ்துதியோ அல்லது புகழ்ச்சியோ ஹராமோ எதுவுமே இல்லாமல் கலப்பற்றதாக ஆக்கியவர்கள் அவர்கள் தான் முஹுலிஸ் முஹ்லிசீன்களை தவிர முஹன்களான உன்னுடைய அடியார்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் அவர்களை நான் வழிடுப்பேன் என்று அல்லா தால சொல்லி இஸ்லாம் அவர்களிட அவர்களை சீடர்கள் கேட்டார்களாம் முகலிசீன்கள் என்று சொன்னால் யார் அப்படின்னு கேட்டார் ஜெய்ஸா அலே இஸ்லாம் பதில் சொன்னார்களாம் அல்லதி முஹ்லிஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் எஹ்லாசான அமல் செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னால் அவர் அமல் செய்வார் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார் ஆனால் கட்டளைகளை செய்வதன் காரணமாக மனிதர்கள் இவரை புகழ வேண்டும் என்று விரும்ப மாட்டார் மனிதர்கள் புகழ வேண்டும் என்று விரும்ப மாட்டார் அமல் செய்வார் அவர்தான் முஹ்லிஸ் என்பதாக சொன்னார் இது ஒரு விளக்கம் அது பல விளக்கங்கள் முன்னால் நிறையாஸ் என்பதற்கு சொல்லப்பட்டு இருக்கிறது முஸ்தபிம் இப்போ உன்னுடைய அடியார்கள் முஹ்லிசான இஹ்லாசுடைய அடியார்களை தவிர மற்றவர்களை நான் வழி எடுப்பேன் சொன்னான் முஸ்தீம் இது அதாவது இந்த இஹ்லாசுடன் நடக்கக்கூடிய வழி இஹ்லாசுடன் இருக்கக்கூடிய அமைப்பு இஹ்லாசுடன் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குதே இது ஹாதா சிராத்து அலைய முஸ்தபையும் இது என் பக்கம் வந்து சேரக்கூடிய நேரான வழியாகும் என்று அல்லாஹால சொன்னார் இஹ்லாஸான முறையில் செய்யப்படக்கூடிய வணக்கம் இருக்கின்றதே அது ஒரு பாதை நேர் பாதை அது அந்த பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதில் நடந்து வந்தால் என்கிட்ட வந்துடலாம் என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடலாம் ஆனால் சிராத்து அலைய முஸ்தபை சிராத்து இளைய முஸ்தபின் சிராத்தும் முஸ்தகீமும் இலைய அப்படி அர்த்தம் என் பக்கம் மனிதர்கள் வந்து சேரக்கூடிய நேரான வழி இதுதான் எது இஹ்லாசுடன் அமல் செய்வது என்பதாக சொன்னார் அதனால இஹ்லாஸான முறையில் எவர் அமல் செய்கின்றாரோ அவரிடத்தில் சைத்தான் அணுகமாட்டான் சைத்தானுடைய வேலை செல்லார் இந்த மாதிரி மனிதர்கள் என்னுடைய உண்மையான அடியார்கள் என்றும் அல்லாஹால சொல்றேன் இன்னும் அயிபாதி நிச்சயமாக என்னுடைய ஐபாத் என்னுடைய அடியார்கள் அடேஹின் சுல்தான் அவர்கள் மீது உனக்கு எந்த விதமான ஆதிக்கமும் கிடையாது ஆதிக்கம் செலுத்த முடியாது இல்லா மனித வழிகட்டவர்களில் உன்னை பின்பற்றியவர்களை தவிர வழி தவறி உன்னை பின்பற்றி யார் செல்லுகின்றார்களோ அவர்களை தவிர மற்ற என்னுடைய அடியார்கள் எல்லாம் அவர்கள் மீது உனக்கு எந்த விதமான ஆதிக்கமும் ஏற்பட முடியாது அவர்கள் என்ன செய்ய முடியாது இன்னொரு இடத்தில் அல்லா தலா சொன்னா யார் அல்லாஹின் மீது தவக்குள் முத்தவைக்கீலினீன்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர நான் மற்றவர்களை வழி கெடுப்பேன் என்று சொன்னான் முத்தவைக்கலாக இருப்பதும் முஹலிஸாக இருப்பதும் எல்லா ஒரே கருத்து தான் அமல்களை அல்லாஹுக்காண்டி செய்ய வேண்டும் அல்லா அரசுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னால் வேறு உலகத்தினுடைய எந்த லாபம் ஏற்பட்டாலும் சரி அதை தூர தள்ள வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகளை மட்டும் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் இவர் இஹ்லாஸ் முத்தவைக்கில் என்றெல்லாம் சொல்லப்படும் அந்த மனிதர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நான் வழி எடுப்பேன் என்பதாக அந்த இமிலிஷ் சொல்லியதாக அல்லாஹால குறிப்பிடுகின்றார் ஆகவே அல்லாஹத்தாலாவுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சைத்தானுடைய பிடியிலிருந்து முதலாவதாக நான் தப்பிக்க வேண்டும் என்பதை அல்லாஹால கூறியிருக்கிறது அடுத்ததாக இந்த சைத்தானுக்கு வழிபட்டவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நரகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி உள்ள விளக்கங்களை அடுத்த ஆயத்திலே அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான் இன்ஷால்லா அடுத்த பயன் அது பற்றி விளக்கங்கள் சொல்லப்படும் கேட்டவற்றிலிருந்து நல்ல பலன்களை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்திருவாடாக வாங்க